நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இணைய வணக்கம் இதோ நேயர்களே ஒரு படைப்புக்கு வைக்கப்படும் தலைப்பு அது எந்த கலை வடிவமாயினும் மிகவும் முக்கியத்துவம் கொண்டது அதிலும் படைப்பிலக்கியம் இதனை கூடுதலாக கவனத்தில் கொள்ளும் தன்மையுடையது படைப்பு சித்திரமான திரைப்படம் பலரோடும் சம்பந்தப்பட்டது அது பலரின் திறமையையும் உழைப்பையும் ஒரு சேரம் பெற்று ஓர் உருவமாய் நிற்கின்றது இயக்குனர் திரைக்கதை வசன கருத்தா எனும் நிலையில் இருக்கின்ற இருவர் அந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டுவதிலே மிகுந்த அக்கறையோடு இருப்பர் அவ்விதம் சூட்டப்பட்ட பெயரானது ஓரிரு சொற்களிலே அல்லது மூன்று நான்கு என்கிற எண்ணிக்கையை தாண்டாமல் அமைந்து கவனத்தில் பதிகின்றவாறு அமைய வேண்டும் என்பது நீண்டகால முறைமை இப்போதைய நாட்களிலே அந்த வரைமுறையெல்லாம் எவ்வளவோ மாறிவிட்டது என்பதை நீங்களும் நன்கு அறிந்திருப்பீர்கள் இன்றைக்கு நான் தரும் பாடலை உங்களுக்கு கொடுத்த திரைப்படத்தின் தலைப்பு என்னமோ ஏதோ மிக எளிதாக உள்ளது என கூறுகிறீர்கள் அல்லவா மேலும் அந்த தலைப்பையே திருப்பி மீண்டும் அதையே எனக்கு நீங்கள் என்னமோ ஏதோ என்று பதிலாக தருகிறீர்கள் அப்படித்தானே அந்த படத்தின் இந்த பாடலை இசையமைப்பாளர் இமானின் குறிப்பிடத்தக்க பாடல்களில் ஒன்றாகவே குறிப்பிடலாம் கவிஞர் வைரமுத்துவின் மகன் கார்கி இந்த பாடலை ஏற்றி தந்துள்ளார் வைக்கம் விஜயலட்சுமியின் குரலில் உள்ளங்களை ஈர்க்கும் வகையில் இது உருவாகியிருக்கின்றது புதிய உலகை புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன் என்னை விடு என்பது இந்த பாடலின் பல்லவியாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஐந்து சரணங்கள் பலம் சேர்க்கும் கரங்களாகவே இதனை உயர்த்தி காட்டுகின்றன மீண்டும் நான் வாழப் போகிறேன் என்றும் மார்பில் கீறினாய் ரணங்களை வரங்களாக்கினாய் என்றும் யாரும் தீண்டிடா இடங்களில் மனதை தீண்டினாய் என்றும் உள்ளுணர்வுகளை மீட்டும் குணத்தோடு ஒலிக்கின்றன பாடகி விஜயலட்சுமியின் குரலானது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தக்கூடிய கந்தர்வ சக்தி எனவும் நாம் எண்ணும்படியாக இருக்கின்றது பாடலின் கருத்தை விரகித்து கொண்டு அதற்கு கொடுக்க வேண்டிய உருக்கத்தை குறைவின்றி அவர் கொடுப்பதால் அந்த சிறப்பு நேர்கிறது எனவும் கருதும்படியாக உள்ளது என்னமோ ஏதோ என்று விட்டுவிடாமல் உங்களின் இதய ஜன்னல்களை சற்றே திறந்து வைத்து இந்த பாடலை கேளுங்கள் செவிகள் எனும் சாளரங்களைத்தானே என்று நீங்கள் என்னிடம் கேட்பது புரிகிறது நேயர்களே இதோ கண்ணின் முன்னால் ஓடும் இந்த மின்னல் கீற்று காதை தொட்டு நெஞ்சில் கூடும் கண்ணல் காற்று என இந்த பாடலாக உங்களை நோக்கி வருகிறார்கள் புதிய புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு இரு <muchas>